வணக்கம் மே பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் புதரவுக் நான் உங்கள் விஜயஹரி நேற்றைய புதரவுக் கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று தற்போது உள்ள நிலைமையில் உலகிலேயே அதிக கோவிட் நைன்டீன் தொற்று பாதிப்புகளை கொண்டுள்ள நாடு அமெரிக்கா இரண்டு ஹரித்துவார் கும்பமேளா உத்தரகாண்டில் நடைபெற்றது மூன்று சமீபத்தில் உலகிலேயே மூவாயிரம் வருட பழமையான நகரத்தினை கண்டறிந்த நாடு எகிப்து இனி இன்றைய புதரவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று ஆர்டிமிஸ் விண்வெளி திட்டம் எந்த நாட்டினால் திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டு ஒடிசி விண்வெளி திட்டம் எந்த கிரகத்திற்கு அனுப்பப்பட்டது மூன்று சிறப்பு உரிமை நாணயங்களில் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அடங்காதது எது நன்றி